திருமுகம் இருபத்தி ஒன்று ஆரவார பிரயாணம் பத்தொன்பது ஐந்து ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கு சிவமயம் கல்வியற் கேள்வியற் கடலினும் சிறந்து அன்பு அறிவு ஒழுக்கம் அமைந்து என்னிரண்டு கண்போன்று என்பால் கழிவு கொண்டமர்ந்த குணரத்தினி குடும்பத்துடனே தீர்க்காயுளும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவந்திகள் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்து அருத்துணையால் வாழ்க வாழ்க வளம்பெற வாழ்க தங்கள் சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் தாங்கள் வரவிடுத்த கடிதத்தை கண்ணுற்று கழித்தேன் அந்த கடிதத்தில் தாங்கள் குறித்தபடி இன்னும் சில காலத்துக்குள் திருவருட்கூட்டுவிக்கும் இது உண்மை சந்தேகிக்க வேண்டாம் தங்களுக்கு புத்திரப்பேறு உண்டாயிற்றென்று கேள்விப்பட்டு அளவு கலந்த சந்தோஷத்தை அடைந்தேன் குழந்தையை நன்றாக பாராட்டி சகல விஷயத்திலும் சாக்கிரதையாயிருக்க வேண்டும் நான் சுமார் அறுபது தினத்துக்குள் அவ்விடம் வருகிறேன் அல்லது பத்து தினம் அதிகப்பட்டாலும் அவசியம் வருவேன் நமது அன்பராகிய ஸ்ரீ வேலுமுதலியார் அதற்கு ஆணி மாதம் பிரயாணப்படுவதாக எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் வந்தால் என் பிரயாணம் எல்லவர்க்கும் வெளிப்படும் வெளிப்பட்டால் அநேகர் என்னுடன் கூடி வர பிரயாணப்படுவார்கள் ஆரவார பிரயாணமாக முடியும் ஆகளில் தாங்களும் அவர்களுக்கு இது விஷயத்தில் தெரிவிக்க வேண்டும் நான் மாத்திரம் இரகசியமாக வரும்படி நிச்சயித்திருக்கின்றேன் அவசியம் வருவேன் தங்கள் மாமனார் மகாஸ்ரீ திருவேங்கட முதலியாரவர்களுக்கு அவர்கள் எழுதின கடிதங்களுக்கு பதில் நான் அவ்விடம் வந்த பின்பு தெரிவிப்பதாக சொல்ல வேண்டும் நமது நாயக்கரவர்களுக்கும் என் வந்தனம் குறிப்பிக்க வேண்டும் வாழ்க இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் வைகாசி எட்டு இஃது சென்னப்பட்டணம் ராயல் ஓட்டல் மகாஸ்ரீ வேலு முதலியாரவர்கள் மேல்விலாசம் பார்வையிட்டு ஏழு கிணற்று கடுத்த வீராசாமி பிள்ளை வீதியில் தங்கள் இஷ்டராகிய ரத்தின முதலியார் அவர்களிடம் சேர்ப்பிக்க பிரார்த்திக்கின்றேன்